சீரரால் செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக விற்க போக அருள்மிகு மத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அதிகாரி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயோகதாரர்களான வைஷால் திருமதி கே லட்சுமிபயா் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தமாவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் என்று இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்க்க வேண்டும் ஆயாந்தி கிம் சுமேரோஹோ சரணி ரருணிதா பத்மராகை ஹி பராகே ஆஹோஸ்வித் महारजन विरचिता वैजयती रंजिष्टि प्रष्ठमालीशंक्याल सवि वाणि विचि காட்சிகளை எழுதி பூமியின் ஒளிவு மறைவான எழில் ரூபங்களை வெளிக்கொணர்ந்து வழங்கும் சூரிய ஒளியானது உங்களுக்கு கண்களுக்கு நல்ல ஒளியையும் அதனால் மனிதன் அடைய வேண்டிய சகல இன்பங்களையும் தரட்டும் என்று சொன்னார் இப்போ அந்த கண்களால் காணும் காட்சிகளே ஒரு பிரமை உண்டாகிறதோ என்று கேட்கிறார் என்ன சூரியனுடைய அதிகாலை ஒளியானது செந்நிறமாய் இருக்கிறது அந்த சிகப்பு நிறம் எங்கிருந்து வந்தது வந்து வெள்ள விளையர்னு சுத்த தூய வெண்மையான ஒளியை தருகிறவன் திடீர்னு வானத்தில் சிவப்பு நிறம் வருது அதிகாலையில் இளஞ்சிவப்பு வெயில் எங்கிருந்து வருது என்று ஆச்சரியப்பட்டு அந்த சென்னிரும் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ என்று சந்தேகிப்பது போல இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறார் ஆயாந்தீக்கிம் ஆயாந்தி கிம்ன வருகிறதோ சுமேரோகோ மேருவினுடைய சரணி பாதையிலே அருணிதா பத்மராகைகி பராகேகி பத்மராக கற்கனுடைய சென் துகளால் மேருமலையின பாதை சிவப்பாகப்பட்ட சிவப்பாக்கப்பட்டுவிட்டதோ ஆகோஷ்வித்து அல்லது மகாரஜன விரைதா மகாரஜன அப்படின்னு சொன்ன இந்த பட்டு துணியில சிகப்பு பட்டு இருக்குல்ல அந்த செகப்பு பட்டு துணியினாலே கொடியிலே ரதத்திலே பறக்கப்பட்டிருக்கிற கொடியின் நிறமோ ரத்திய வைஜெயந்தின்னு இங்க கொடி ரத்திய கொடிய தேரனுடைய மாஞ்சிஷ்டி மாஞ்சிஷ்ட ரெட் பெயிண்ட் பிரஷ்டமாக அணிவரிசு அணிவகுத்து இருக்கக்கூடிய அந்த ரதத்தை இழுக்கும் குதிரைகள் விதுத அசைத்து சிற தலையை சாமராலி தலைக்கு மேல வச்சிருக்கிற அந்த சிவப்பு குஞ்சங்கள் அசைவதனால் ஏற்படக்கூடிய சிவப்பு நிறமோ நோ என்று லோக்கை ஆசங்கியாலோக்கிதைவும் உலக மக்களாலே ஆசங்கியா சந்தேகித்து ஆலோக்கி தெய்வம் ஆலோக்கம்னா பார்த்தல் அப்படி உலகத்தாரால் பார்க்கப்படும் சவித்து சவித்துனா சூரியன் அந்த சூரியன் அகனுதே உங்கள் பாவங்களை போக்குவதிலே ஸ்தாத் நிலை பெறட்டும் பிரபாத பிரபாவக ஒளியினாலே உங்களுக்கு அப்படின்னு சொல்றேன் இது பொழிப்புரை மாதிரி சொல்லிட்டேன் இப்ப கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் ஆயாந்தி கிம் கிம்னா என்னென்னு அர்த்தம் இங்கே ஆயாந்தியும் கிம்மும் சேரும்போது வருகிறதோ அப்படின்ன என்ன வருகிறதுன ஒரு குறிப்பிட்ட கற்பனையின் விளைவினாலே சூரியன் கடந்து வரும் மேருமலையின் பாதையானது பத்மராக கற்களின் துகள்கள் நிரம்பி செந்நிறமாக இருக்கிறதோ என்று இவர் கற்பனை பண்றார் இந்த கவிஞர் மயூரகவி முழுக்க முழுக்க தன்னிலை மறந்து சூரியனுடைய பாதையை பற்றியும் சூரியனை பற்றியுமான சிந்தனையிலே ஆழ்ந்து விட்டார் ஆண்டாள் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பாடியதை பற்றி வியாக்கியான கருத்தாக்கள் எழுதுகிற போது ஆண்டாள் வந்து ஆயர் சேரியை நினைத்து நினைத்து தான் ஒரு யாதவ பெண்ணாகவே மாறிவிட்டாளோ என்னும்படி இருக்கிறதா அவளுடைய பாசுரங்கள் கண்ணனை நினைத்து இடை நடையும் இடைமுடியும் இடை பேச்சும் முடை நாற்றமும் கொண்ட ஒரு இடை பெண்ணாக மாறிவிட்டாள் விடுகிற இடைநடை அதாவது ஒவ்வொரு இனத்தாருக்கும் ஒரு ஒரு நடை உண்டு ஒரு அரசாணக்கூடிய ராஜாவுடைய மகள் அவள் நடையில ஒரு கம்பீரம் எடுக்கு இருக்கும் ஒரு பிராமண குலத்து பெண்ணுடைய நடையிலே தெளிவும் தைரியமும் இருக்கும் ஆத்மானத்தினால் ஏற்பட்ட தெளிவும் தைரியமும் இருக்கும் அதுபோல யாதவ பெண்கள் கூடையை சுமந்து கொண்டு நடந்து நடந்து பழகியவர்கள் தனிவிதமான ஒயில் இருக்கும் அந்த நடைய பார்த்தாலே தலையிலே கூடையை சுமந்து செல்லும் ஒரு வியாபாரியுடைய நடை இதுன்னு பார்த்தவனே கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஆண்டால் ஆயர் பற்றி எண்ணி எண்ணி என்ன ஆயிடுச்சா அவள் நடை இடைநடை ஆகிவிட்டதான் இடையர்களுடைய நடை ஆகிவிட்டதான் முடி இடை முடிங்கிறது இந்த தலையை ஒரு மாதிரி அள்ளி முடிஞ்சு சொறிக்குவாங்க இந்த ஆய் பெண்கள் இப்போ நம்ம ஊர் பெண்கள் மாதிரி அதை பல பாகமாக்கி அஞ்சு செடை பத்து செடை எல்லாம் போட்டுவிட்டுருந்தாங்கன்னா இடை பெண்களுக்கு வேலை செய்ய முடியாது ஏன்னா அவங்க தயிர் கடையணும் உலக்க குத்தணும் நெய் காய்ச்சனும் பால் கறக்கணும் இவ்வளவு வேலை பாக்குற போது அவங்க முடி அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தா முடியாது அள்ளிச்சொருகிய கொண்டைன்னு சொல்லுவான் ஒரு கையால் ஒரு வேலை வளைச்சு போட்டு சொரிக்குவாங்க அவ்வளவுதான் அடுத்த நாள் இவங்க அவுக்கிற வரைக்கும் அப்படியே கொண்ட போட்டா கூட ஒரு பக்கம் சாட்சி போடுவாங்க அது இடையர் கொண்டை நம்மாழ்வாருக்கு ஆழ்வார்த்த நகரில நம்மாழ்வார் தன்னை இடைப்பெண்ணாக பாவிக்கிற பாசுரங்களை தியானிக்கிற போது அந்த கொண்டை ஆய் கொண்டை போட்டு விடுவாங்க அந்த மாதிரி ஆண்டாள் வந்து அன்றாடம் தலைசிவிட போது ஆய் பெண்களுடைய கொண்டைய போட்டுக்கு வாழ அப்போ அவங்க அப்பா வந்து பெரியாழ்வார் அவங்க அம்மா விரஜாதேவி அவங்க ரெண்டு பேரும் ஏண்டி நம்மளாம் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவா கோவில் கைங்கரையும் பார்க்குறோம் உன் கொண்டையை யாராவது பார்த்தாங்கன்னா நீ எடை பெண்ணுன்னு சொல்லுவாங்க ஏண்டி இப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவ திருப்பி கேட்பானா நம்ம பிராமணான்னு யார் சொன்னா இல்லையே நாம் ஆயர் செயை சேர்ந்தவங்க தானே கண்ணன் தானே இந்த வீட்டு மாப்பிள்ளை அப்போ இந்த மாதிரி தானே நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்பாடான் பெரியாழ்வார் அப்படியே விதிர் விதிர்த்து போவாராம் தெரியாதனமா இவளுக்கு கிருஷ்ணனை பற்றி சொல்லி இப்படி ஆயிட்டாளே என்று ரொம்ப கவலைப்படுவார் இவளுக்கு எந்த மாப்பிள்ளை எங்கேருந்து வரப்போறான்னு தெரியலையே கொண்ட முத கொண்டு எடை கொண்டை போட்டுக்கிட்டு கிருஷ்ணன் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்கிறாளே என்று ரொம்ப கவலைப்படுவாரான் பேலக்ட் அதுல வந்து ஒரே தமிழ் தான் மெட்ராஸ்ல என்ன மாதிரி பேசுறான் திருநெல்வேலியில் மதுரையில் எப்படி பேசுறான் திருச்சியில எப்படி பேசுறான் கன்னியாகுமரியில பேச்ச வச்சு நீங்க இன்னும் ஊருன்னு கண்டுபிடிச்சாங்க எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி சொன்னா நீங்க கும்பகோணமானு கேட்டுறான் டக்குனு இலை வாழை அப்படின்னா திருநெல்வேலியா அப்படின்றான் அடிக்குதமாக தமிழ் பேளுக்குச்சான் கொச்சையா பே போது முதற்கொண்டு பேசுகிற இடை பேச்சும் அது மட்டும் இல்ல முடை நாற்றமும் முடை நாற்றம் இந்த ஆய்பெண்கள்லாம் பாலு தயிர் மோர்லேயே சதா புழங்குவாங்க தயிர் கடைகிற போது சில சிலப்பு கடையிறப்போ தெரிக்கும் மேலே சேலையிலாம் இதுக்காக அவங்க சேலை மாத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து தடவை சேலை மாத்தணும் ஏன்னா அவங்க தொழிலே அதுதான் அதனால ஆய் பெண்கள் பக்கம் போனீங்கன்னா ஒன்று பால் வீசும் இல்லை தயிர் வீசும் இல்லை எல்லாம் கலந்து மிக்சட் ஸ்மெல் ஒன்று வரும் இந்த மிக்சட் ஜாம்கிற மாதிரி அப்போ அதுக்கு பேர் முடை நாற்றம் இவன் என்ன பண்ணுவானா அவங்க அப்பாவோ அம்மாவோ பால் கொடுத்தா அதை பிராமணத்து பொண்ணு மாதிரி தூக்கி குடிக்கிறதுலாம் கிடையாது கடிச்சு குடிக்கிறது குடிக்கிற போது ரெண்டு பக்கமும் ஒழுக விட்டுக்கிறது சேலையில சிந்துமா இப்படியா பிராமண பொண்ணு பால் குடிப்பா எங்கேயாவது அப்படின்னு கேட்டா நான் வந்து யமுனை நதிக்கரையில் குடி இருக்கிறேன் கண்ணன் என் காதலன் நான் இப்படிதான் பால் குடிப்பேன் சேலையில பால் பட்டா அந்த வாசனை கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவன் உடம்பு போலாம் பால் சிந்தி இருக்குது முகத்துலலாம் வெண்ணு அப்பி இருக்குது அதனால அவனுக்கு இந்த மாதிரி பொண்ணுதான் பிடிக்கும் அப்படிங்கிறாடான் அதனால என்ன ஆயி போச்சு முடை நாற்றம் ஆண்டாளுடைய நடை பாவனை முழுக்க அவள் ஆய்ச்சியாய் மாறிவிட்டாள் அதுபோல இங்க மயூரகவி சூரியனை பற்றி சிந்திச்சு சிந்திச்சு அவருடைய கற்பனை முழுக்க சூரியனுடைய ஒவ்வொரு அம்சத்தை பற்றி தான் இருக்கிறது சூரியன் எழும்போது தோன்றுகிற இந்த சென்னிற ஒளியானது எதனால் இப்படி சிவப்பானது ஒருவேளை மேறு பருவதத்தை கடந்து சூரியனுடைய ரதம் வருகிற போது சூரியனுடைய குதிரைகளுக்கு மலர் பரப்பியது போலே பத்மராக கற்களை தூள் செய்து யாரோ கொட்டிவிட்டிருக்கிறார்களோ அதனால்தான் இந்த சிவந்த உருவானதோ என்று தன்னுடைய கற்பனை குதிரையை தட்டி பெறுறார் ஆயாம் தீக்கியம் சுமேரோகோ மேருன உங்களுக்கு தெரியும் அதுக்கு சு என்ற அடைமொழி கொடுத்து சுருங்கிற பெரிய மேரு மேரோகோ அப்படின்னா மேருமலையினுடைய அர்த்தம் வேற்றுமை உறுப்பு இங்கிலீஷ்ல டிக்ளன் அப்படிமா வேற்றுமை உறுப்பு சேரும் மேரு என்பது மேரோகோ அப்படின்னு வரும் சரணி சரணினா பாதையில் அதாவது அந்த குதிரைகள் வருகிற பாதையில் குதிரை வரும்போது மேருமலைய மிதிக்காது அதாவது ஏழு குதிரைகள் சூரியனுடைய ரதத்துக்கு அந்த குதிரைகளை வாயு தாங்குமா குதிரைகள் பாதங்களாலும் வாயு ஏழு விதமான வாயுக்கள் சூரியனுடைய குதிரைகளையும் சூரியனுடைய ரதத்தையும் தாங்கி இழுத்து கொண்டு வருகின்றன சொல்லிடுற இங்க நந்தகோபன் முதலியவர்கள் நடக்கும் போது அவங்க எவ்வளவு நல்லவங்களா பசும்புல் சாவ மிதிய எழுற இந்த ஆயர்களை பத்தி எழுதும்போது நடக்கிற போது அப்படி அழுத்தி மிதிச்சா புல்லு சேர்த்து போயிடுமே அதனால பசும்புல் சாவ மிதியாத பரம சாதுக்கள் நடக்கும்போது மெல்ல நட நம்ம நடக்கிறதுனால எறும்பு சாக போகுது புல்லு சாக போகுது அப்படின்னு மெல்ல மெல்ல நடக்கிற அப்பாவிகள் நல்ல மனம் உள்ளவர்கள் சில பேர் நடந்து போன பிறகு அந்த வழியை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு வச்சு குதிங்கால வச்சு ஒரு திருகு திருகுவாங்க அப்படி திருகு நடத்துல புல்லாம் வேறொரு வழியை வந்திருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இன்னார் போயிருக்கிறாங்க இந்த வழியிலேன்னு இந்த பூமியே எனக்கு மாதிரி நடப்பாங்க அப்படி நடக்கிற மனுஷனுக்கு சாதாரணமாக அரக்க குணம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் ஓவர் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆள்காட்டி விரலுக்கும் பெருவர்களுக்கும் இடையில் இருக்கிற சதைப்பகுதி உப்பலாக இருக்கும் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மில் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம் அப்படி இருக்கும் அவங்க வந்து இந்த உலகத்தில் எனக்கு நிச்சயமா ஒரு பங்கு உண்டுங்கிற மாதிரியே தான் பேசுவாங்க யாரோ அவங்க போன்னு சொன்ன மாதிரி அவங்க நடையிலலாம் வந்து பூமி கிடுகதுங்கிறான் இவன் அந்த கோபன் ஆயிர இனத்துக்கு தலைவனா இருந்தா கூட புல்லு கூட நம்மால சாக கூடாது எறும்பு கூட நம்மால சாக கூடாதுன்னு நடக்கிறவனா அது மாதிரி இந்த குதிரைகள் பெயருக்கு குதிரைகளாய் இருந்து ரதத்தை இழுக்கின்றனவே தவிர குழம்பொலியை யாரும் கேட்க முடியாது வருகின்ற அருணோதயம் சொல்றோம் இல்லையா அதாவது சூரிய பகவானுடைய தேரோட்டிக்கு பேரு வந்து அருணன் அவன் உதைக்கிற போது ஒரு செந்நேரமான ஒரு ஒளி வரும் ஆனா அருணம் என்றால் சிகப்புன்னு வச்சுட்டான் அருணிதா பத்மராகி ராகம்னா கலரு பத்மம்னா தாமரை தாமரை போன்ற கலர் உள்ளதுனால பத்மராக கல்னு பேராகி போச்சு த செந்தாமரைலாம் உண்டு அதாவது செந்தாமரைன்னு பேரெல்லாம் வைப்பாங்க செந்தாமரை கண்ணன் தாமரையில் லைட் ரோஸ் கலர் உண்டு ஒயிட் லோட்டஸ் உண்டு ரெட் லோட்டஸ் உண்டு டார்க் ரெட் லோட்டஸ் உண்டு இதெல்லாம் இமயமலை மானசுர ஒரு பகுதியில் கிடைக்கிறதாக முனிவர்கள் பெரிய சார்ந்தவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மேல்முரு பங்கார அடிகளார் கூட ஒரு தடவை அம்மன் கோவிலுக்கு போயிருந்த போது பூசாரி தட்டை வாங்கி கண்ணு மூடி சில மந்திரம் சொன்னாராம் சென பொழுதுல அந்த தட்டு நிறைய செக்கச்சவையு ரத்த சிகப்புக்கு தாமரை புஷ்பங்கள் வந்து விழுந்தது இது அம்மனுக்கு படங்கன்னு சொன்னாராம் இப்படி சிகப்பான தாமரை பூவும் எங்கேயுமே பார்த்தது இல்லேன்னு பூசாரி ஆச்சரியப்பட்டார் இதெல்லாம் இமயமலை மான சோரோவரிலிருந்து அம்பாள் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தால் இதை படையுங்கள்னு சொன்னாரான் அப்படி சென் அப்படி சிவப்பா இருக்கிறதுனால க பத்மராக கல்லுக்கு பத்மராகம் என்று பெயராயிற்று பத்மராகம் என்றால் தாமரை போன்ற சிவந்த நிறம் கல் பத்மராகம் நவரத்னங்கள்ல ஒன்று இப்போ இந்த பத்மராகைகி பராகைகி பராகம்னா துகள் அந்த காலத்துல ராவணன் என்ன பண்ணியிருந்தா அசோகவனத்துல சீதை இருக்கக்கூடிய அசோகவனத்துல அங்கே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தின் கரைக்கு மணல் வேண்டுமல்லவா அந்த மண்ணுக்கு என்ன பண்ணியிருந்தா நவரத்தனங்களை பொடி பண்ணி தூவி இருந்தானான் அவன் மிதிச்சு நடந்ததெல்லாம் நவரத்தனம் தான் அவள் சீதை உட்கார்ந்து இடத்துல முதற்கொண்டு நான் தங்கத்தை தூள் பண்ணி கொண்டாந்து கொட்டுறேன் அப்படின்னு இப்போ நாம் வந்து ஒரு நகையை மச்சம் பார்க்கறதுக்கு நகை கடைக்கு கொண்டு போனால் உரைச்சி பார்க்கலாமான்னு கேட்பாங்க ஏன்னா உரைக்கிறதுல நகை குறைஞ்சி போய் சண்டை போடக்கூடாது இல்லைன்னு அவ உரைக்கிற போது போதும் போதும் அப்படிமோ ஏன்னா உரைக்க உரைக்க தேயுது தூள் விழுதுன்னு தங்கத்தூளை அப்படியே பொத்தி பொத்தி ரொம்ப ஆச்சரியமாக சேர்த்து வச்சுக்குவாங்க அன அவன் ராவன் என்ன பண்ணினா தங்கத்தையும் நவரத்தனங்களையும் மலைமலையாக நுணுக்கி தூளாக்கி அதை மிதிக்கும் மணலாக போட்டிருந்தான் அந்த மாதிரி இந்த ஏழு குதிரைகள் சூரியனுடைய தேரை இழுத்து வரும்போது மிதித்து நடப்பதற்கென்று பத்மராக கருக்களை யாரோ தூள் பண்ணி மூடை மூடையாக குவித்திருக்கிறார்களோ அதனாலதான் இந்த சிவப்பு நிறம் வருகிறதோ இந்த தெரியும் அங்க யாரும் சிவப்பு நிறம் அப்படி வரலங்கிறது நவரத்தனங்களை பொடித்து அவற்றை கொட்டினால் அதுதான் சரியான பாதையாக இருக்கும் அது ராஜபாட்டை குதிரைகள் சாதாரண மண்ணு மிதிச்சு வரக்கூடாது ஏன்னா அது சாதாரண குதிரைகள் இல்லை சூரியனுடைய தேரின் குதிரைகள் அந்த குதிரைகள் மிதித்து வருவதற்கு மினிமம் நவரத்தன கற்களையாவது தூள் பண்ணி போடுங்கள் அதுதான் தகுதியான சாலையாக இருக்க முடியும் என்று இந்த சப்த குதிரைகளினுடைய தரத்தை நாம் புரிந்து வேண்டும் என்பதற்காக அப்படி உயர்த்தி சொல்லுகிறார் இப்படி கற்பனை எல்லாம் பண்ணி சொன்னா தான் நமக்கு அந்த குதிரைகளுடைய உயர்வு தெரியும் நம்ம குதிரைகள்னு சொன்ன உடனே நம்ம ஊரு குதிரை ஞாபகம் வரும் நம்ம ஊரு குதிரை வண்டி எல்லாம் பாவம் அந்த குதிரை புல்லுத்துன்னு பத்து நாளாயிருக்கும் அந்த குதிரை ஆயத்தை போத்தா போய் பார்த்தா பயங்கரமா துர்நாற்றமா இருக்கும் அப்படி குதிரைகள் இல்லை அவைகள் எல்லாம் கால குதிரைகள் ஏழு கிழமைகளுக்கு அதி தெய்வ குதிரைகள் அவைகள் மிதித்து நடப்பதற்கு குறைஞ்சபட்சம் பத்மராக கற்களையாவது தூள் பணி போட வேண்டும் என்று அப்படி உயர்வா சொல்றார் சில தாய்தகப்பன்மார்கள் தங்களுடைய குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளை இல்லாம இருந்து பிறந்திருந்தா அவங்க சொல்லுவாங்க இதுக்கு வந்து தந்தத்தினால நாம வந்து பாலாட செய்யணும் இல்லை தங்கத்தினால செய்யணும் வந்து வைர வைரம் பதித்த கிண்ணத்துலதான் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தங்கத்தை உயரத்துல வைரத்தை உயரத்துல குழந்தையினுடைய அருமையை உயர்த்துவதற்காக அப்படி சொல்லுகிறார்கள் தொட்டில் பண்ணி போட்டா தந்தத்துல தொட்டில் பண்ணி நாலு மூலைகளையும் தங்கத்துல பூண் போடணும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க காரணம் என்னன்னா என் குழந்தை அவ்வளவு அரிய குழந்தை என்று காட்டுவதற்கு இங்கே இந்த சூரியனுடைய ரதத்தின் குதிரைகள் எவ்வளவு உயர்ந்தவை என்பதை காட்டுவதற்காக சொல்றார் பத்மராகைகி பராகைகி அந்த பத்மராக கற்களின் தூளினால் ஏற்படுத்தப்பட்ட சரணி பாதையோ அதனால்தான் செந்நிறமாக தெரிகிறதோ அப்படின்ட்டு அகோஸ்வித்து இந்த ரகோஸ்வித்துன்னு இருக்கு ராகோஸ்வித்துன்னு இருக்கு அதுல வந்து இந்த ராணாங்கிறது சந்தினால வந்தது ஆகோ அப்படின்னா ஒருவேளை அர்த்தம் ஒருவேளை அர்த்தம்வித்துவசியன தன்னுடைய அது எதோட போய் சேரும் அந்த வரியனுடைய கடைசி வார்த்தை ரத்தியா இருக்கு பாருங்க தன்னுடைய தேருடைய அதாவது சூரியனுடைய தேரினுடைய வைஜெயந்தி வைஜயந்தின பெருமாள் மார்பில போட்டிருக்கிறதுக்கு வைஜெயந்தி மாலைன்னு பேரு இங்கே சூரியனுடைய தேரிலே பறக்கிற கொடிக்கு வைஜெயந்தின்னு பேரு வைஜெயந்தின வெற்றியை தருகிறவள்னு அர்த்தம் மாலா அப்படின்னு அந்த மாலையை அணிஞ்சிருக்கிறவங்களுக்கு வெற்றி வரும் ஒரு ஆழ்வார் அந்த வைஜெயந்தி மாலையாக இருக்கிறார் அந்த மாலை திருப்பதி வெங்கடாஜலபதி ஏழுமலையில தோன்றின போது சீனிவாச கல்யாணத்தின்னப்போ சீனிவாசனுக்கு தாய்ஸ்தானத்திலிருந்து அதெல்லாம் நடத்தி வச்சா அந்த வைஜயந்தி மாலை ஒரு தாயாக அவதரித்தாள் என்று சீனிவாச கல்யாண கதையில சொல்லுவாங்க அப்படி அந்த வைஜயந்தி எப்படி இருக்குன்னா மகாரஜன விரச்சிதா விரச்சிதானா விளங்குகிறது துலங்குகிறது அப்படின்னு அர்த்தம் மகாரஜன அப்படின்னா பட்டு துணி அதாவது செம்பட்டு துணி சாதாரணமாக கொடி பறக்க விடுறதுக்கு நம்மலாம் இப்போ கதர் யூஸ் பண்ணுறோம் ராஜாக்கள்னால் உயர்ந்த சீனத்து துணிகளாலே கொடி செய்வார்கள் இங்கே சூரியனுடைய தேர் வந்து அவ உங்கள் புஸ்தகத்தில் குசும்பட்டுன்னு போட்டிருக்கோம் அதாவது உயர்ந்த பட்டு மிக உயர்ந்த பட்டு துணி அது அந்த பட்டு துணியினால் ஆக்கப்பட்ட கொடி அது வந்து டைடு வித் ரெட் கலர் டை அப்படின்னா சாயம் பூச சிவந்த சாயம் பூசப்பட்ட பட்டு துணியாலான கொடி பறக்கிறதோ அதனால்தான் வானத்தில் செந்நிறம் தெரிகிறதோ அப்படிங்கிற அதாவது தேரில கொடி பறக்க விடுறது வீரலட்சணம் தூரத்திலிருந்து பார்க்கிற போதே இன்னார் வருகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக அப்படி பறக்க விடுறது தசரதனுக்கு கோபிதார கொடி இருந்ததுன்னு சொல்லுவாங்க ராவணனுக்கு வீணை கொடி இருந்ததுன்னு மன்மதனுக்கு மீன் கொடி இருந்ததாக சொல்வார்கள் அர்ஜுனனுக்கு அனுமான் கொடி இருந்ததாக சொல்வார்கள் கொடி என்பது ராஜ லட்சணம் விஜய லட்சணம் வெற்றி லட்சணம் அப்படி ஒரு சிவந்த நிறத்தினாலான பட்டுத்துணியை கொடியாய் பறக்க விட்டதனாலே அந்த அந்த சிவப்பு வானத்தில் தெரிகிறதோ அப்படிங்கிறார் இதுல அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா சூரியனுடைய ராஜ்யம் சூரியனுடைய ஆட்சி பதினான்கு உலகங்களிலும் பட்டொளி வீசி பறக்கிறது அவனுடைய கொடி முதல்ல வந்து சத்துருக்கள் சண்டை போடும்போது முதல்ல கொடி தான் வெட்டி விழுத்தாட்டுவார்கள் நீ கெட்ட கெட்டுக்கு கொடி வேறையாடா அப்படின்னு முதல்ல என்ன பண்ணுவான் எதிரி அந்த கொடி கம்பத்து மேலே ஒரு அஸ்திரத்தை போட்டு அந்த கொடி சாயும்படி பண்ணிடுவான் அப்போ உனக்கு இனிமேல் தோல்வி இப்போ உங்க சொல்லுவாங்க அவர் சினிமா கொடி கட்டி பிறக்கிறாருங்க அப்படிம்பாங்க அப்படியா அவர் அட்ரெஸ் கொடுங்க நான் பாத்துட்டு வரேன் அங்க போய் பார்த்தா வீட்டுல ஒண்ணு கொடிக்கட்டி ஒன்னும் பறக்கலைங்களே துணிதான் காய போட்டுருக்குது கொடிக்கட்டி அப்படின்னா கொடிக்கட்டி பறத்துலங்கிறது புகழ் வீசி வாழக்கூடிய வாழ்க்கை அந்த காலத்துல தனவந்தர்களும் ஜமீன்தார்களும் சக்கரவர்த்திகளும் கொடி இல்லாமல் இருக்க மாட்டார்கள் வைசியர்களுக்குன்னு கொடி இருந்தது பிராமணர்களுக்குன்னு கொடி இருந்தது சத்திரிகர்களுக்குன்னு கொடி இருந்தது அந்தந்த இனத்தினுடைய தலைவர்களுடைய வீட்டிலே கொடிகள் பறக்கும் நந்தகோபன் வீட்டில கொடி பறந்தது ஆயர்சேரியிலே வேளாளர்கள் வீட்டிலே கொடி பறந்தது தலைவருடைய பதவியை காட்டுறதுக்கு அப்போ கொடி பறக்குதுன்னா அவன் ரொம்ப நிமிந்த நிக்கிறான்னு அர்த்தம் பேரும் புகழுமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் பானாசுரனுக்கு அழிவு எப்ப வரும் பானாசுரனுக்கு அழிவு எப்ப வரும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பானாசுரனே போய் சிவபெருமான் போய் கேட்டான் என்ன எனக்கு ஆயிரம் தோள்கள் கொடுத்திருக்கிறீர்கள் யாரையுமே வெல்லக்கூடிய வரமும் கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் முக்கியமான ஒன்றை கொடுக்க மறந்து விட்டீர்கள் அப்படின்னு என்னடா அப்படின்னா மிகுந்த பசியை கொடுத்த ஒருவனுக்கு உணவை கொடுக்க வேண்டும் அல்லவா அதுபோல ஜெயலட்சுமியும் ஆயிரம் தோள்களும் வாய்க்க பெற்ற எனக்கு போர் புரிவதற்கு வாய்ப்பே இல்லை நான் எங்க சண்டைக்கு போனா எல்லாம் ஓடி போயிடலாம் அதுல சமாதானமாகி கால விழுந்துடறான்னு எனக்கு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை என் தோள்கள் தினவெடுக்கின்றன எனவே நான் யுத்தம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இதனடா இப்படி எல்லாம் வர உன்னை யாரும் இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆயிரம் தோள்களை கொடுத்துட்டேன் பலத்தை கொடுத்துட்டேன் சண்டை வீடுன்னு கேக்குறியே எங்களோட சண்டை இல்லை என்னோடு சரியா மேட்சா இருந்து சண்டை போடக்கூடிய ஒரு வீரனை காட்டுங்கள் அரண்மனை கொடிமரம் என்று முறிந்து விடுகிறதோ அன்று நீ எதிர்பார்க்கக்கூடிய சண்டையை நடக்கும் அப்படின்னா உனமே டெய்லி காலங்காலத்தில எந்திரிச்ச போய் போய் பார்த்தான் மேல கொடிமரம் என்னை கிடையாது கொடிமரம் என்னை கிடையாது அது சாய்ந்தது ஒரு நாள் எப்போது கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தனோடு அவன் சண்டைக்கு போகிறான் அன்னைக்கு என் மகளை வந்து யாரை கேட்டுட்டான்னு கேள்யாணம் பண்ணின்னு சொல்லி சண்டைக்கு போகிறான் கொடிமரம் மட்டுமா முறிஞ்சி விழுந்தது அவன் தோல் எல்லாம் போச்சு அவன் வெற்றி போச்சு அவனுடைய வாழ்க்கை போச்சு பேரு புகழ் எல்லாம் போச்சான் அன்னைக்கு ஏன்டா அப்படி வரான் கேட்டான் ஆகி போச்சு அவனுக்கு அப்போ கொடிமரம் முறிந்து விழுவுது என்பது ஒரு தோல்விக்கு அறிகுறி கனவுல ஒரு ஆலமரம் முறிஞ்சு விழுகிற மாதிரி கனவு கண்டா அந்த ஹெட் ஃபேமிலி செத்து போவாங்க அன்னைக்கு அதே மாதிரி அதே மாதிரி ஒரு கொடி பறந்துகிடருக்கிற கொடியது மரம் முறிந்து கீழே விழுமானால் உங்களுக்கு ஒரு பெரிய அழிவு வர போது நடந்து ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அந்த பிஸ்னஸுக்கு எதிர்பாராத விதமா ஒரு நொடிப்பு அன்னைக்கு வரப்போகுது அல்லது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரைடு பண்ணி அவ்வளோ அள்ளிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி உங்களுக்கு என்ன கனவு வரும்னா உங்கள் வீட்டு மேலே ஒரு கொடி மரம் அந்த கொடி முறிஞ்சு விடுகிற மாதிரி கனவு வரும் அது வந்து உங்கள் வீழ்ச்சியை காட்டக்கூடிய முன்னோடி கனவு அப்போ இங்கே சூரிய பகவானுடைய தேரிலே இருக்கக்கூடிய அந்த கொடியானது செம்பட்டு துணியினால் ஆனது அது பறக்கிற வேகத்திலே வானம் சிவந்து காணப்படுகிறது வையகத்தில் இருப்பவர்கள் அதை பார்த்து வாய் விழுந்து நிற்கிறார்கள் அப்படின்னா அவனுடைய ராஜ்யம் பதினான்கு உலகங்களிலும் பட்டோலி வீசி பறக்கிறது என்ற கருத்தை இதில் சொல்றார் மகா ரஜனிதா விரச்சிதான விளங்குகிறது வைஜெயந்தி ரதஸ்யா இது இரண்டாவது யுகம் முதல் யுகம் என்ன பண்ற பத்மராக கற்களை யாரோ பொடி பண்ணி பாதையில் போட்டார்களோன்னு சொன்னார் இரண்டாவது யுகம் என்ன பண்ணார் சூரியனுடைய பறக்கின்ற சென்னீர கொடிதான் அப்படி காட்சி அளிக்கிறதோ மூன்றாவது என்ன சொல்ற மாஞ்சிஷ்டி பிரஷ்டவாக அப்படிங்கிறார் சூரியனுடைய ரதத்திலே ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன அந்த ஏழு குதிரைகளுடைய தலையிலும் குஞ்சம் வைத்திருக்கிறார்கள் அந்த காலத்துலலாம் நீங்கள் புராண படம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் விஜயா வாகினி புரொடக்ஷன்ஸ் படம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் சம்ஸ்கிருதம் படித்தவங்க சாஸ்திரங்களை ஒழுங்காக படித்தவங்க அவங்க எடுக்கிற படங்களில் தப்பு பண்ண மாட்டாங்க இப்போ நம்மளாலும் அறகுறையாக படிச்சுட்டு தப்பு பண்ணுறாங்க அவங்க என்ன மாதிரி கணக்கு எடுத்தாங்கன்னா இப்போ மாயாபஜார்னு ஒரு சினிமா இருக்க வச்சுக்கோங்க இந்த மாயா பஜாரில் நம்ம அபிமன்யு தேரில் போகிறோம் அப்படின்னா அந்த காட்சியிலே அந்த தேரை இழுக்கும் குதிரையின் தலையிலே ஒரு அழகான பூகுஞ்சம் வைத்திருப்பாரு அதெல்லாம் எச்சரிக்கையா இருப்போம் நாகிரெட்டி இதுல ரொம்ப கவனமாக இருப்பாரு ஏன்னா சாஸ்திரத்துல அப்படி சொல்லி இருக்கு அந்த காலத்திலே ராஜாக்களுடைய குதிரைகளிலும் தேவர்களுடைய ரதத்தின் குதிரைகளிலும் தலையிலே இந்த குஞ்சம் இருந்ததுன்னு சொல்லி இப்போ இந்த சூரிய பகவானுடைய தேரின் குதிரைகளுடைய தலையிலே செந்நிற குஞ்சங்கள் வைத்திருக்கிறார்கள் ஒரே வரிசையாக நிரல் நிறையாக காட்சி அளிப்பதை பார்த்தால் எப்படி இருக்கு இங்கிருந்து வானம் சிவப்பாய் தெரிவது அதுதானோ அப்படிங்கிறார் இப்போ இங்கிருந்து பார்த்தா இந்த மாம்ச கண்ணினாலே ஊன கண்ணினாலே அந்த சென்னிரத்தை பார்க்க முடியாது நம்மாலே மயூரகவிக்கு தெரியும் அது இல்லை என்று ஆனா இங்கே நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறார் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு குதிரை திங்கள் கிழமைக்கு ஒரு குதிரை செவ்வாய்க்கு ஒன்று புதனுக்கு ஒன்று வியாழனுக்கு ஒன்று வெள்ளிக்கொன்று சனிக்கொன்று ஏழு குதிரைகளை அந்த ரதத்திலே பூட்டி ஏழு குதிரைகள் இருக்கும் தேரிலே அவன் வருகிறான் ஒவ்வொரு குதிரையினுடைய தலையிலும் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற குஞ்சமானது அந்தந்த கிழமையின் ஆதிபத்தியத்தை காட்டுகிறது ஞாயிற்றுக்கிழமைகளை முதல்ல காலங்காலத்தால எழுந்த உடனே ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் திங்கட்கிழமை காலகட்டத்தில் ஆறு டு ஏழு சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து ஆறு டு செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அந்தந்த கிரகம் அன்று ஆட்சி நடத்த அந்த முதல் ஹோரைன்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு ஜாதகத்துல என்ன கிரகம் பலமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க ஜோசியர்கிட்ட அந்த நாளிலே அந்த அதிகாலை பொழுதிலே அந்த முதல் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் செய்கிற காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் ஆனால் முதல்ல கணிப்பு சரியாக இருக்கணும் நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட போறீங்களோ அவர் உண்மையிலேயே காசு காசுப்படாத நல்லா படித்தா முறைப்படி பலன் சொல்லக்கூடிய ஜோசியராக சும்மா இவருக்கு என்ன சொன்னால் இவருக்கு சந்தோஷப்பட்டு காசு கொடுப்பாருன்னு பார்த்து அவங்க பாட்டு பலன் சொல்கிறாங்க பாருங்க அப்படி சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ஜோசியரை பார்த்தார் அவர் வந்து நான் எலெக்ஷனுக்கு நிற்கலாமா அப்படின்னாரு ஓ நிக்கலாமா என்ன என்ன வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பா வெற்றிய பத்தி பேசாதீங்க வெற்றி என்ன வந்துட்டீங்கன்னா இடம் பெறுவீங்களா மந்திரி ஆவீங்களா அல்லது முதலமைச்சர் முதல் மந்திரி ஆவீங்களா தவிர நீங்க ஜெயிப்பீங்களா இல்லையாங்கிறது அதிர்ஷ்ட லட்சுமி ஜெயலட்சுமி அப்படியே வாசல்ல காத்து இருக்கா நம்பி அவர் பணம் கட்டி போச்சு எல்லாம் போச்சு இவருக்கு இப்படி சொன்னா தான் அந்த நேரத்துல பணம் கொடுப்பாரு அது அவருக்கே தெரியும் ஜோசியருக்கே தெரியும் இப்படி ஜோசிட்டு போக கூடாது அதாவது முறைப்படி பணத்துக்கு ஆசைப்படாமல் சாத்திரப்படி பார்த்து சொல்லக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட போய் அந்த மாதிரி கேட்டு அந்த நாளிலே அந்தந்த தசாபுக்கு ஏற்ப அந்த ஹோரைகளிலே நல்ல காரியங்கள் செய்யலாம் அடுத்தது மாஞ்சிஷ்டி இப்போ இந்த குதிரைகளுடைய தலையிலே இருக்கக்கூடிய அந்த குஞ்சங்களுக்கு சம்ஸ்கிருதத்துல சாமரம்னு சொல்றாரு நீங்க ராஜாவுக்கு சாம்பரம் வீசுறாங்களே அந்த சாமரம்ங்கிறது இந்த ஒரு கபரிமான் முடியினால் ஆனதாக இருக்கும் அல்லது புனிதமான மரங்களுடைய தோளால் ஆனதாக இருக்கும் இந்த மாதிரி சில பொருள்களால் சாமரங்கள் செய்வார்கள் அதுக்கு சாமராளிங்கிறார் மாஞ்சிஷ்டின ரெட் பெயிண்ட் செந்நிற சாயத்துக்கு மாஞ்சிஷ்டின்னு பேர் இந்த குஞ்சங்களுக்கு செந்நிறம் பூசப்பட்டிருக்கிறது மாஞ்சிஷ்டி பிரஷ்டவாகா பிரஷ்னவாக அர்த்தம் என்னன்னா ஒரே வரிசையில குதிரைகளை பூட்டி ஒரு தேரை இழுத்தா அதுக்கு பேரு பிரஷ்னவாகு பேருங்க ஏழு குதிரைகளை ஒரு உதலை பூட்டி அதை ஓட்டுறதுக்கு சாமர்த்தியம் வேணும் ஒரு குதிரைய ஒரு வண்டியில பூட்டி அதை ஒழுங்காக ஓட்டுறதே பெரிய சாமர்த்தியம் சில சமயத்தில் என்ன ஆகுன்னா அந்த குதிரை அந்த குதிரைக்காரனையும் அந்த வண்டியில உக்காந்துருக்கிறோன்னு எல்லாரையும் சேர்த்து கவித்தி விட்டுரும் என்ன இவருக்கு ஆசை அதிகமான காசம்பாதிக்கணும்னு சொல்லி மூணு பேர் ஏற வேண்டிய வண்டியில அஞ்சு பேரை ஏற்றி அடைச்சி பின்பாரம் தூக்கி குதிரை பொறுத்து பொறுத்து பார்க்க முடியலையா முன்னாலும் அவ்வளவுதான் எல்லாம் விடுக்க வேண்டியதான் ஒரு குதிரையை ஓடுறதே பெரிய கஷ்டம் ஆனா ஒரு தேரிலே ஏழு குதிரைகளை பூட்டி ஓட்டுவதுங்கிறதுக்கே அதான் பிரஷ்டவாகா பல குதிரைகளை ஒன்றாக பூட்டி தேர் ஓட்டுறதுக்கு பிரஷ்டவாகு பேரு அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த கிருஷ்ணாவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பத்து விஷயங்களை ஒரே சமயத்தில் செய்யறவனுக்கு தசாவதானின்னு பேரு நூறு விஷயங்களை ஒரே சமயத்தில் செய்யறவனுக்கு சதாபதானின்னு பேரு எப்படின்னு சொன்னேன் நான் தான் சதாபதானின்னு வச்சுக்கோங்க நான் உட்கார்ந்துருக்கிற போது ஒருத்தர் வந்து எட்டு பிளஸ் எட்டு பிளஸ் எவ்வளவுன்னு கேட்பாரு அதை நான் கணக்கு கூட்டி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே ஒருத்தர் வந்து ஆணாவில் ஆரம்பிச்சு மூணாவது ஒரு பாட்டு வெண்பா சொல்லு அப்படிம்பாரு இதுக்கு சொல்லிட்டு அதுக்கு சொல்லணும் அதே சமயத்துல பின்னால் ஒருத்தர் முதுகலை தன் விரல இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பார் நான் எத்தனை தடவை தொட்டை சொல்லு அப்படின்பாரு அதை வேற நான் கணக்கு பண்ணி வச்சுக்கணும் ஞாபகமா இந்த மாதிரி நூறு விஷயங்கள் ஒரே சமயத்தில் நூறு பேர் கேள்வி கேட்பார்கள் அந்த நூறு கேள்விகளுக்கும் கவனம் பெசகாம பதில் சொல்றவனுக்கு பேரு சதாவதானின்னு பேர் நம்ம எல்லாம் ஏகாவதானி கூட கிடையாது ஒரு பேசிக்கிட்டு இருக்கிற போதே நான் எதில் விட்டேன் அப்படின்னு ஒரு காரியத்தை ஒருபடியாக பண்றதுக்கு வக்கல்ல வண்டி போயிட்டு இருக்கிற போதே வந்து இப்படி போஸ்டரை பார்த்தோம்னா அவ்வளவுதான் வண்டி கிழக்கால போயிடுது ஆக்சிடென்ட் ஆகி போகுது இப்படி சதாவதானிகள் வந்து இந்தியாவிலே ஒரு ஏறக்குறைய பேர் இருந்தார்கள் கடந்த ஒரு மூணு நூற்றாண்டுகளுக்குள்ளே ஆனா ஒருத்தர் இருந்தாருங்க அவர் பேர் மழவராயபுரம் ஊ சுப்பிராமணியர்னு பேர் இவர் துவி சதாவதானி துவி சதாவதானினா இருநூறு காரியங்களை ஒரே சமயத்தில் செய்யறது சொல்றதுலயே எனக்கு பயமா இருக்கு பயங்கரமானதுல பாடல்கள் வெண்பா ஒரு பக்கம் இயற்றிக்கிட்டே இருப்பாராம் கணக்குக்கு ஒரு பக்கம் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாராம் இவர் முன்னால லாட சங்கிலி போட்டுருவாங்களாம் அதாவது ஒன்றோடு ஒன்று கோர்த்து இருக்கக்கூடிய லாட சங்கிலி கொடுத்துருவாங்க இவர் என்ன பண்ணணும் இந்த நூறு இருநூறு விஷயங்களையும் டீல் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக கழி கொடுக்கணும் ராஜாக்களுக்கு அப்படியே பிரமிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்துருவாங்களாம் இவன் மனுஷனே கிடையாது கிடையாது இவன் அமானுஷமான ஆளுன்னு பயந்துருவாங்களாம் அப்படி சொல்லுவார்கள் அடியனுடைய குரு ஸ்ரீ வீரராபயர் சுவாமிகளுடைய பெரியப்பா முச்சா ஒருத்தர் அவர் சதாவதானி அவர் வந்து பாண்டித்துற தேவர் தமிழ்ச்சங்கம் நடத்தின போது சதாவதானம் பண்ணி காமிச்சு ராஜ திருஷ்டி போட்டு போச்சு அவருடைய ஆச்சரியமான சாதனை பார்த்து பாண்டித்துவர தேவருக்கே மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டு திருஷ்டி உண்டாகி அவருக்கு உடம்புக்கு முடியாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க அவர் தான் நினைவாற்றலை டெவலப் பண்றதுதான் அவதானங்கிறது வேற ஒண்ணும் இல்லை அதுக்கு வல்லார சேர்த்துக்கங்க டெய்லி அப்படி பாரு வல்லார கீரை ஒரு சுவையில்லாத கீரை வல்லாறைங்கிறது பல பேருக்கு என்ன வருத்தம்னா மெமரி பவர் இவ்வளவு அழகா கொடுக்குறதே வல்லாறை அதை வாயில வைக்க முடியுது கசப்பா இருக்குது அப்படின்றாங்க ஆனா அந்த கீரையில கொஞ்சம் பாசி பருப்பு தேங்காய் பூ துருவி அதை பதமாக செஞ்சு குழந்தைகளுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வந்தீங்கன்னா மெமரி பவர் டெவலப் ஆகும் இப்போ அந்த வல்லறையை தான் புழிஞ்சு மிக்சியில் போட்டு சாரை புழிஞ்சு அதை கேப்சூல் பாடல் கொடுத்து சும்மா அந்த விழவோண்டு சாரை வந்து நூறு கேப்சூல் ஆக்கி நமக்கு மெமரி பவர் வந்தால் போதும்னா நம்ம என்ன வேலை சொல்லலாம் காசை கொடுத்து வாங்கிட்டு வரோம் பல பேர் அந்த பாட்டிலை வாங்கிட்டு வந்து அந்த பாட்டில் எங்கே வச்சோம்னு ஞாபகம் இல்லாமல் தரமாக இருக்காங்க அந்த மாத்திரையை சாப்பிட்டது பலர் அப்போ இந்த அவதானம் அப்படிங்கிறது கவனப்படுத்துதல் இவர்களுக்கு ஒன்றா பிடிச்சு கரெக்டா ஓடி ஒரு ரெட்ட மாட்டு வண்டி ஓட்டுற போத அவன் என்ன சொல்லுவான் ரெண்டு மாடு மாடு ஒன்னா இருக்கணுங்க இது இந்த பக்கம் பிடிச்சு பெரிய கஷ்டம் முடியுமா அதான் சொல்றவாக ஆவலி ஆவலின்னா வரிசைன்னு அடுத்தோம் அந்த ஏழு குதிரைகளுடைய வரிசை இப்ப தீபாவளின்னு சொல்றோம் தீபாவளிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா தீபம் பிளஸ் ஆவளி தீபாவளி ஆவளினா வரிசை தீபங்களை வரிசையாக ஏற்றுவது தீபாவளி அந்த காலத்துல தீபங்கள் ஏற்றுறது தான் இப்போ வந்து தீபம் யாருமே ஏற்கறது இல்லை கார்த்திகைக்கு தான் நாங்கள் தீபம் ஏத்துவோம் நாங்க பட்டாசு கொளுத்துவோம் பக்கத்து விட்டு குடிசையில போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்களே கான்செப்ட விட்டாங்க தீபாவளினா தீபங்கள் வரிசையாக ஏற்றப்பட வேண்டும் மாசுபடியில மினிமம் ஒரு அஞ்சு தீபம் மாதிரி ஏத்தணும் தீபாவளினா அதான் பேரும் ரத்னாவளி அப்படின்னா ரத்ன மாலைன்னு அர்த்தம் ரத்னாவளின்னா ரத்ன மாலை இங்க என்ன ஆவளி அப்படின்னா குதிரைகளினுடைய வரிசை ஆவளி குதிரைகள் ஏழு குதிரைகள் வரிசையா நிற்குது அந்த ஆவளி அதாவது நீங்க ஒரு ரதமானது ஒன்றுக்கு மேற்பட்ட குதிரைகளால் இழுக்கப்படும் போது இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஏழு குதிரைகள் ஏழு குதிரைகளின் தலையில அந்த ஏழு சாமரங்கள் ஏழு குதிரைகளுடைய நான்கு ஏழு இன்றி நாலு பெருக்கி பாருங்க அந்த கால்கள் ஒரே மாதிரி வச்சா சைட்ல பார்க்க நல்லா இருக்கும் இப்போ குடியரசு தினத்தன்னைக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு செரிமோனியல் பரேடுன்னு வைக்கிறாங்க எல்லாம் ஒரே மாதிரி கால் வச்சு போகிற போது அழகா இருக்கு இல்லையா அது பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமான ஒரு பிராணிகளோ விலங்குகளோ ஒரு வரிசையாக போனால் பார்க்க ஒரு அழகு அந்த அழகு தான் இங்கே சொல்றார் இத்தாலியில பெனிடோ முசோலினி இருந்தான் ஹிட்லர் மாதிரி அவன் ஒரு பயங்கரவாதி அவனுக்கு என்ன ஆசைன்னா தன்னுடைய நாட்டில் அதிகமான ஜனத்தொகை இருக்க வேண்டும்ன்னு ஆசைப்பட்டான் ஏன்னா அவங்க நாட்டில் மொத்தமே நாலு கோடி தான் இருந்தது எட்டு கோடி ஆகணும்னு ஆசைப்பட்டான் அதுக்காக என்ன பண்ணா கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற பெற உங்களுக்கு சலுகைகள் அதிகமாக அளிக்கப்படும்னா ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா ஆயிரம் பவுண்டு இன்னும் அஞ்சு பிள்ளையாச்சுன்னா நிறைய கொடுப்பேன் அப்படின்னு பிரம்மச்சாரியா யாராவது கல்யாணம் பண்ணாம இருந்தான் பிரம்மச்சாரி வரி ஒண்ணு போட்டான் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்கள வரி அப்படின்னு ஹெவியா டாக்ஸ் போட்டு இந்த வரிக்கு பயந்துகிட்டே அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரலாற்றுல போட்டிருக்கு வரிகள்ல எத்தனை வரி இருக்கு பாருங்க ஒரு காலத்துல சரித்திரத்துல மீச வரி தாடி வரி எல்லாம் இருக்கு தாடி வச்சவெல்லாம் வரிகட்டி ஆகணும் மீச வச்சவெல்லாம் வரிகட்டி ஆகணும் குடிமை வச்சவனா வரிகட்டி ஆகணும் நம்ம இந்துக்களுடைய ராஜ்யத்தை அடக்கி ஆண்ட முசல்மான் ஜெசியா அவரின் ஒரு வரி போட்டான் நீ இந்துவா இருந்தீன்னா இந்துவா இருக்கிற காரணத்துக்காக ஒரு வரி கொடுக்கணும் அப்படின்னு வரி போடுவாங்க இதுக்கு பயந்துகிட்டாவது மதம் மாற மாட்டாங்களா அப்படின்னு வரி போடான் அப்ப இங்கே இந்த பிரஷ்டமாக அதாவது ஒரே நுகத்தடியிலே பூட்டப்பட்ட அந்த ஏழு குதிரைகளுடைய வரிசை அது எப்படி போகுதுறான விதுத விதுத தலைகளை அசைக்குது வண்டி எடுக்கோமப்பட்டு வச்சுக்கோ குதிரை அப்ப குதிரைய குதிரை என்ன பண்ணுனா தலைய தொங்க போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு போகும் நீங்க மாடுகளை கவனிக்கலாம் ரொம்ப மிதமிஞ்சின பாரம் ஏத்துற வண்டிகளை மாடுகள் எடுக்கிற போது என்ன பண்ண தலையை தொங்க போட்டு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போவோம் அப்படி இல்லாம தம்மால் இழுக்கக்கூடிய ஆற்றலை விட குறைவான பாரம் ஒரு வண்டியில் இருக்குமானா அந்த காளை மாடுகள் எப்படி போகும்னா தலை அப்படி நின்று வச்சுக்கிட்டு ஜாலியாக அசச்சு அசிச்சு போகும் ஏன்னா அந்த வண்டி இழுக்கிறது அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ சைக்கிள் ஓட்டுறவன் பதினாறு வயசுலேருந்து இருபது வயசுக்கு உட்பட்டவனா இருந்தா பெரும்பாலும் ஒரு கையை விட்டுட்டு ஓட்டுவான் சில சமயத்தில் ரெண்டு கையையும் விட்டுட்டு ஓட்டுவான் பாத்துருக்கீங்களா ஏன்னா அந்த வயசுக்கு கோளாறு அது ரெத்தம் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குதுனால ஹேண்ட் பிடிக்கிறதுக்கு ரெண்டு கை என்ன தகு ஒரு கை போதும் அப்படிமா சில பேர் வேணுன்னே ரெண்டு கையை விட்டுட்டு வாச்சு அவுத்து கட்டுவான் வாத்தியாயம் சாமர்த்தியத்தை அப்படின்னு அந்த மாதிரி இந்த மாடுகள் வந்து குறைஞ்ச பாரத்தை இழுக்கிற போது தம் தலையை தூக்கி வைத்து தலையை அசைத்து போகின்றன ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக ஜாலியாக போகும் அது மா இந்த சூரியனுடைய தேரில் உள்ள குதிரைகள் தலைகளை ஆனந்தமாய் அசைக்கின்றன சந்தோஷமாக செய்கின்றன ஐயோ இப்படி என்ன தேர்ல போட்டு மாட்டி வதைக்கிறேன்னு சொல்லி ஒரு குதிரையும் நினைக்கல ஏன்னா அந்த ரதத்தில் இருக்கிறது யாரு சாட்சாத் சூரிய நாராயணன் இழுப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது என்று ஆனந்தமாய் இழுத்துக் கொண்டு போகின்றனவா ஏன்னா அந்த குதிரைகளுக்கு எந்த குறையும் தேவைகளும் வராதபடி அவன் பார்த்துக் கொள்ளுகிறான் ஒரு மகான் சொன்னார் இறைவன் உன்னை அனுப்பி அனுப்புவதற்கு முன்பே உன் உணவை அனுப்பிவிட்டான் அப்படின்னு ஒரு மனுஷன் உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவனுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் பகவான் முதலே படிச்சான் இவன் மட்டும் ஒழுங்கா இருந்தான்னா மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும் அது இவன் தான் கெடுத்துக்கிறான் எப்படி கெடுத்துக்கிறான்னா தான் பண்ணுகிற பாவங்களாலே தான் வாழ்கிற தவறான வாழ்க்கையினாலே அல்லது இவனுடைய தந்தையோ இவனுடைய முன்னோர்களோ செய்யக்கூடிய தவறுகளாலே இவன் பசியினால் வாட வேண்டி வருகிறது ஒரு மனுஷன் சாதாரணமா இருந்தான்னா புண்ணியமே பண்ணாம இருந்தா கூட அவனுக்கு மூணு வேலை சாப்பாடு பகவான் ஏற்கனவே படைச்சுட்டு தான் அவனை படைக்கிறானான் இதுக்கு என்ன சான்றுன்னு கேக்குறீங்களா ஆடுகளை பாருங்கள் மாடுகளை பாருங்கள் பறவைகளை பாருங்கள் அவங்களுக்கு என்னைக்காவது உணவு பஞ்சம் அவங்க ரேஷன் கார்டை தூக்கிட்டு ரேஷன் போறாங்களா சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா அவங்கவுங்களுக்கு கோட்டா ரெகுலரா கிடைக்குது சாப்பாடை பத்தி எந்த குருவியும் கவலைப்படுறது எந்த குருவியாவது கூட்டுல பிரிட்ஜி வச்சிருக்குதா நாளைக்கு வேணுமே சேர்த்து வச்சுக்குவோம் அப்படின்னு ரெஃப்ரிஜிரேட்டரே கிடையாது காக்கா கூட கிடையாது குருவி கூட்டில கிடையாது ஏன்னா ஒவ்வொரு பொழுது விடுகிற போதும் ஒவ்வொரு பறவைக்கு வேண்டிய உணவை ஆண்டவன் இயற்கையாகவே அமைத்திருக்கிறான் அது போய் எடுத்துக்குது அவ்வளவுதான் அவைகள் விவசாயம் பண்றது இல்ல உழுகிறது இல்லை அறுவடை பண்றது இல்லை ஒண்ணுமே மனுஷன் மட்டும் ஏண்டாவது பாடுபடுறான் இந்த ஆறாவது அறிவினாலே அவன் நல்லது செய்யறதுக்கு பதிலாக தீயதை செய்கிறான் அவனுக்கு அடிப்படையான உணவே மறுக்கப்படுகிறது அப்போ நம்ம அதை தேடுறதுக்கு கஷ்டப்பட வேண்டியது அதனால இந்த ஏழு குதிரைகளுடைய தேவைகளை இறைவன் பார்த்துக் கொள்ளுகிறான் அவை ஆனந்தமாக தலை அசித்துக் கொண்டு போகின்றன விதுதிரக அந்த அன்றோ லோகைகி ஆசங்கியா லோகைகினா இந்த உலக மக்களாலே ஆசங்கியா என்றால் சந்தேக கண்களோடு ஆலோகிதைகி பார்க்கப்படுகிறது வானத்திலே இருக்கூடிய செந்நிறம் எதனால் என்று சந்தேகத்தோடு இந்த உலக மக்களால் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறார் அப்ப நம்ம நம்ம பார்க்கிறோமோ இல்லையோ மயூரகவி பாக்கிறார் அவரு காலில் எந்திரிக்கிறார்க்கும் அந்த சிவந்த ஒளியையும் பார்க்கிறாரும் தெரியுது இது எதனால் என்று யோசிக்கிறாரு என்று தெரியுது அதான் சொல்றாரு வெறும் பார்வையினாலே பல கணிப்புகள் சங்கீதத்தில் ஒரு பத்திரிகை படித்த டாக்டர் மோகன் ஒருத்தர் ரொம்ப படித்தவர் ஆர்த்தோசர்ஜன் அதாவது எலும்பு வைத்தியம் ச சர்ஜரியில் மன்ன அவரு அவருக்கு உடம்புக்கு முடியாமல் போச்சு அவர் கோமாவில் விழுந்துட்டார் ரெண்டு வருஷம் கோமாவில் இருந்தார் ரெண்டு வருஷம் கோமா விட்டு எழுந்த பிறகு என்னான்னா அவருக்கு வாய் பேசலை உதளூர் பக்கம் கோணிக்குச்சு கைகால் தூக்க முடியாது இவ்வளவும் ஒரே சமயத்தில் அவரை வீல் சேரில் தான் வச்சு நகர்த்தி கொண்டு போகணும் தன் கருத்தை தெரிவிக்க முடியாது ஆனால் மூளை ஒழுங்கா இயங்குது இப்போ உட்கார சொன்னா நம்ம பேசுறது அழகாக புரிஞ்சுக்குவார் அப்படிதான் கெப்பாசிட்டி அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு இவ்வளவு இயலாமைகள் வந்தும் நான் சும்மா இருக்க விரும்பல அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பாலியோ கிளினிக்ல போய் இவர் ஆர்த்தோசர்ஜன் ஜாயின் பண்றாரு இவர் எப்படி வைத்தியம்பாபாருன்னு கேட்கறீங்களா இவரை வீல் சேரில் வச்சு நோயாளிகிட்ட கொண்டு போறாங்க கண்களாலே சொல்றார் அவர் கையை கொடுங்க என்கிட்ட அந்த கையை தொட்டு பார்த்து அந்த உஷ்ணத்தை வச்சு அந்த நாடி தொடிப்பை வச்சு பல விஷயங்களை சொல்றாரு மருந்து மாத்திரைகளுக்கு தலையினாலேயே ஜாட காட்டுறாரு இந்த மருந்து தான் அப்படின்னு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அவர் இந்த மெடிசினத்தான் சொல்றாரு அப்படின்னு எழுதி அவர்கிட்ட காட்டுறாங்க ஆமா அப்படிங்கிறாரு அதை கொடுத்தா மற்ற டாக்டர்கள் கொடுக்குற மருந்தை விட இந்த மருந்து டபுள் ஆக்ஷன் மத்தவங்க கொடுக்குற மருந்து ஒரு வாரத்துல குணமாக்குதுன்னா இது ரெண்டு நாள் குணமாக்கிடுது ஆச்சரியமா இருக்கு முதல்ல இவர் அந்த டாக்டரா சேர்த்துக்கிற போது பல பேர் ஆட்சேபித்தார்களாம் என்னங்க மனுஷனுக்கு பேச முடியாது நடக்க முடியாது கால் வராது இவன் என்ன வைத்தியம் பார்க்க போறான்னு கிளினிக்கு வர்ற பேஷண்ட வழங்காதான் உறுப்பினர் வேண்டாம் அந்த டாக்டர் வேணும் அவர் தான் கரெக்டா டயக்னோஸ் பண்றாரு அவர் தான் கரெக்டா வைத்தியம் பார்க்கிறாரு என்னன்னா கண்களாலேயே கணிக்கக்கூடிய ஆற்றலை பகவான் அவருக்கு கொடுத்துட்டான் நீங்க உலக சிருஷ்டியில ஒண்ணு பாருங்க ஒரு கை நொண்டியா இருக்கிறவனுக்கு இன்னொரு கை டபுள் பலமா இருக்கும் கால் ரெண்டும் இல்லாதவனுக்கு கையில அந்த ஆற்றல் அதிகமா வந்திருக்கும் கண் ரெண்டும் இல்லாதவனுக்கு யூக சக்தியும் நினைவாற்றலும் அதிகமா இருக்கும் நம்ம விட பகவான் அப்படி கொடுத்துறான் இப்படி கண்களாலே கணிக்கக்கூடிய சக்தி இந்த சராசரி மனிதர்களுக்கு இல்லாமையினாலே இந்த மனிதர்கள் வானத்தை நோக்கி பார்த்து இந்த செந்நிறம் எதனால் வருகிறது என்று பல அலமந்து சிந்திக்கிறார்கள் அதை சொல்றார் ஆசங்கியா ஆலோக்கி தேகி சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கப்படுகிறது எதிரா அப்படின்னா ஏவம் என்று சவித்து சவித்துனா இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தில் சூரியனுக்கு இவர் கொடுக்குற அடுத்த பேர் காயத்ரி மந்திரத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை இது சவித்துர் வரேண்யம் அப்படின்னு ஒரு சவித்துகு எல்லா ஆற்றலையும் தருகிறவர் அர்த்தம் எல்லா சிருஷ்டிக்கும் மூலக்கருத்தான சவித்து அருமையான பேரு இந்த நாம பிரேமிகள்னு ஒரு கோஷ்டி உண்டுங்க பக்தர்கள் அவங்க என்னடானா பெருமாளுடைய பேரை கேட்டவுடனே கண்களில் இருந்து தாரதாரையா கண்ணீர் வடியும் அவங்களுக்கு நாம பிரேமிகள்னு பேர் அதாவது அவன் பேரை கேட்டாலே அவங்களுக்கு பக்தி வந்துடுமா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு வந்துருமா அவங்களாம் நாமத்தினாலே பகவானை வசம் பண்ணி அது மாதிரி இங்கே இந்த நாமங்களை ஜபிக்கிறவனுக்கு ரொம்ப சுலபமாக அருள் கிடைக்கிறது நாம யாரும் நாம பிரேமிகள் இல்லை ஏன்னா ஆயிரம் ஆயிரமா நாமம் படிச்சுட்டு இருக்கிறோம் சகசரநாமன் சகசரநாமன் எத்தனை நாமம் படித்தோம் ஒருத்தர் கண்ணுலேயும் வந்து கண்ணீர் வரல நான் உள்பட ஏதோ தூசி கீசி வந்து விழுந்து கண்ணீர் வடிஞ்சா உண்டு அதுவும் ஒரு கண்ணுல மட்டும் வடிக்கும் அப்போ நாம நாம பிரேமிகள் இல்லை நாம வேற வேற பிரேமிகள் ஒருத்தர் கிருஷ்ண பிரேமி இவங்கெல்லாம் நாம பிரேமி நாம சோத்து பிரேமி அப்படிதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இங்கே நாமத்துக்கு வந்து சவிதா அப்படின்னு ஒரு புதுசு நாமம் கொடுக்குறாரு முந்தின ஸ்லோகங்கள்ல வராத புது பேர் கொடுக்குறாரு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு வருஷத்தினுடைய பனிரெண்டு மாதங்களுக்கும் பெருமாளுடைய பனிரெண்டு வியூகங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த அந்தந்த மாதத்துக்குரிய அந்தந்த பெருமாள் எவ்வளவு தூரம் வந்து பெமிலியர் அப்படின்னா அந்த மாச பேரை அந்த பெருமாள் பேரை வச்சு சொல்லுவாங்க அதாவது நாராயண மாதம் இது கேசவ மாதம் கேசவ மாதம்னா மார்கழி மாதம் மார்கழி மாதத்துக்கு உரிய பெருமாள் கேசவன் தை மாசத்துக்கு உரிய பெருமாள் நாராயணன் அதை வரிசையாக சொல்கிறேன் பேப்பர் வச்சுருந்தா எழுதிக்குங்க இல்லை நீங்கள் அஷ்டாவதானி சதாவதானியாக இருந்தால் மனசில் வச்சுக்கோங்க இல்லை இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டாலும் சரி தான் சித்திரை மாதத்துக்கு உரிய பெருமாள் விஷ்ணு சித்திரைக்கு விஷ்ணு வைகாசிக்கு மதுசூதனன் ஆனி மாதத்துக்கு த்ரிவிக்ரமன் ஆடி மாதத்துக்கு வாமனன் ஆவணி மாசத்துக்கு ஸ்ரீதரன் புரட்டாசி மாசத்துக்கு ரிஷிகேசன் ஐப்பசிக்கு பத்மநாபன் கார்த்திகைக்கு தாமோதரன் மார்கி மார்கழிக்கு கேசவன் தைக்கு நாராயணன் மாசிக்கு மாதவன் பங்குனிக்கு கோவிந்தன் இப்போ ஏகாதசி விரதம் இருக்கிறவங்கெல்லாம் அந்தந்த மாசத்துக்குரிய பெருமாள் நாமத்தை சொல்லி தான் துவாதசி பாரண முடிக்கிற போது நீங்கள் சொல்லணும் துவாதசி பாரணையப்போ திருவாராதனை பண்ணுற போது இப்போ இப்போ நடக்கிற மாதம் என்ன மாதம் கார்த்திகை மாதம் இல்லையா கார்த்திகை மாதத்துக்கு தாமோதரன் கார்த்திகை மாதம் ஏகாதசி விரதம் முடிக்கிற போது துவாதசி பாரணையப்போ தாமோதரா தாமோதரான்னு சொல்லி தான் நம்ம திருவாராதனம் பண்ணுறது ரொம்ப பழுத்த வைணவர்கள்லாம் நான் வந்து டெல்லிக்கு போகிறேன் போயிட்டு நான் மாதவ மாசத்துல வந்துருவேன் அப்படிமா மாதவ மாசமா அது என்ன மாசம் எங்கூர்லாம் கிடையாதுங்களே அது எந்த பஞ்சாங்க வைஷ்ணவ சம்பிரதாயம் மாதவ மாசம் மாசி மாசத்துக்கு அதிதேவதை மாதவன் இப்படியாக ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு வியூகமாக எல்லாம் பெருமாள் தான் ஒரே பெருமாள் பன்னிரெண்டு வியூகங்களா இருக்கிறார் இப்படி இங்கே சவித்து என்று அனைத்தையும் சிருஷ்டி செய்து ஆற்றலை தரக்கூடியவனாயிருக்கிறவன் என்ற பொருள் உள்ள சவித்து என்ற பெயரை இதுல சொல்லியிருக்கிறார் சவித்து அகனுதே அகன பாவங்கள் நுதம்னா அழித்தல் ஒழித்தல் பாவங்கள் ஒண்ணும் இல்லாதபடி ஒழிக்கக்கூடிய செயலிலே அந்த சவிதா அதாவது சூரியன் ஈடுபடட்டும் உங்கள் பாவங்களையெல்லாம் அவன் போகட்டும் உங்கள் பாவங்கள் எல்லாம் போகட்டும் அகம் என்றால் பாவம் நுதன்னு அழித்தல் அகனுதே அப்படின்றார் துளசிதாசர் ஒரு ஸ்லோகத்தில் பாடினார் அது தமிழில் படுத்தியிருக்கிறாங்க பொன்னை துருவும் பிடிப்பதுண்டோ இரும்பை கரையான் அரிப்பதுண்டோ உன்னை காலனும் அணுகுவனோ உண்மை குருவை சரணடைந்தால் தங்கம் ஒரு நாளும் துருப்பிடிக்காது தங்கத்தில் வந்து துருவேறு போச்சுங்கிற பிரச்சனையே கிடையாது இரும்பை வந்து கரையான் அரிக்காது மரத்தை தான் கரையான்னு அறிக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல குருவுடைய பெருமாளுடைய கடாட்சம் கிடைச்சிருச்சுன்னா எவனே வரமாட்டான் கிட்ட காலனுக்கு அப்பாற்பட்டு விட வாய்கிறார் காரணம் என்னடான மனிதனுடைய ஆயுளும் அழிவும் நோயும் செழிப்பும் வாழ்வும் தாழ்வும் அவனவன் செய்யற பாவபுண்ணிய கர்மாவில் இருக்கு பாவ புண்ணிய கர்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்லை பகவானுடைய கோபம் மற்றும் மகிழ்ச்சி அதனால பகவானுடைய நீங்க மகிழ்ச்சி படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் அப்படின்னு சொல்றார் அகனுதே உங்கள் பாவங்கள் அழிந்து போவதிலே ஸ்தாத்து நிலை அதாவது அவன் அந்த செயலிலே ஈடுபட்டு நீங்கள் நன்மை அடையும்படி அருள் செய்யட்டும் அப்படிங்கிறார் அதாவது பகவானுடைய கடாட்சம் இருக்குமானா எப்படியும் வந்து நடக்காததும் நடக்கும் இப்போ சமீபத்தில் திருப்பதி வெங்கடாஜலிபதி கோவிலில் ஆயிரங்கால் மண்டபத்தை இடிச்சு போட்டாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில பேருக்காக தெரியும் இப்போ ஐயோ அடிச்சுட்டாங்களேன்னு நினைச்சமே தவிர நம்ம அதுக்காக ஒன்றுமே செய்யலை ஆனால் என்ன ஆச்சுன்னா நங்கநல்லூர் அகில பாரத கிருஷ்ண சேவா சங்கம்னு ஒன்று அதுக்கு சீஃப் யாருன்னா சுவாமி ராமானுஜ தாசர்னு ஒருத்தர் இவர் என்ன பண்ணார் ஆந்திரா ஹைகோர்ட்ல போய் ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டார் இந்த மாதிரி ஆயிரங்கால் மண்டபம் ராமானுஜ காலத்திலிருந்து இருக்கு யாரை கேட்டுவங்க அடிச்சாங்க இந்த கோவில் அதிகாரிகள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு சொந்தமா இதனால நீங்கள் உள்ளம் உடைந்து போயிருக்கிறது மறுபடி ஆயிரம் வேணும் ஆனா ஆந்திரா கோர்ட் என்ன பண்ணிருச்சுன்னா ரொம்ப ஆலசியமா இது ஹீரிங் மூணு மாசம் கழிச்சு வச்சுக்கலாம் அர்ஜென்டான உயிரில்லாத தூணு இடிச்சதுக்கு அடிச்சுக்கிறேன் இவர் விட்டாரா என்ன பண்ணாருன்னு ஐம்பதாயிரம் பேரிடம் கையெழுத்து வாங்கினார் அந்த ஐம்பதாயிரம் பேர் கையெழுத்திட்ட ஒரு மனுவை விலாசத்தோட போன் நம்பரோட அந்த மனுவை நேரம் டெல்லிக்கு போனாரு டெல்லிக்கு போய் ஜனாதிபதி அப்துல் கலாம பாத்தார் பார்த்து இந்த மனுவை கொஞ்சம் பரிசீலிக்கணும் அப்படின்னா அவர் வாங்கி வச்சுக்கிட்டு வழக்கமா என்ன சொல்லுவாங்க மந்திரிகள் பாக்கலாம் போயிட்டு வாங்க அப்படின்னா இவர் பார்த்தார் ஜனாதிபதி மாளிகைக்கு எதிரிலே நடு ரோட்டிலே உண்ணாவிரதம் உட்கார்ந்தார் எழுதிய வச்சு இவர் சும்மா காஷாய அணிஞ்ச சன்னியாசி போலீஸ் வந்து எந்திர எதிர்க்க மாட்டேன் என்ன அடிச்சு போடு நான் செத்து போறேன் காரியத்தை சாதிக்காம போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்தார் இன்னும் அவர் ஆரம்பிச்சு ட்வெண்டி ஃபோர் ஆன உடனே செய்தி அப்துல் கலாமுக்கு போச்சு அவர் பார்த்தார் ஐயோ அவர் தமிழர் இல்லையா இவரு வந்து ஒரு தமிழர் நங்கன்னூ வந்து பட்டினி கிடந்து ஒரு காரியத்தை கேட்கணுமா அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ண ஆந்திராவுக்கு போன் போட்டு பேசினார் பேசினா திருப்பதி தேவஸ்தானம் என்ன பண்ணிடுச்சு இது உள்நாட்டு விவகாரங்க நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் கீழ்த்திருப்பதிங்கிறது ஆந்திரா அரசாங்கத்தான் நிர்வாகம் பண்ணப்படுகிறது ஆனால் மேல் திருப்பதிங்கிறது டி அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்ற அந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கிறது அங்கே வந்து அரசாங்கம் தலையிட முடியாது அவங்க என்ன சொல்லிட்டாங்க இது வந்து எங்கள் உள்நாட்டு விவகாரம் இந்த மண்டபத்தை கட்டுறதும் இடிக்கிறதும் நாங்களா பேசி முடிவு பண்ணிக்கிறோம்ட்டு அப்துல் கலாம் பார்த்தார் ஒரு முசல்மானா இருந்தும் கூட இந்த உணர்ச்சியை அவர் புரிஞ்சுக்கிட்டார் இது என்ன எப்படி சொல்றாங்க அப்படின்னுட்டு உடனடியாக ஜனாதிபதிக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குதுங்க அது வந்து பெரும்பாலும் ஜனாதிபதி பயன்படுத்துறது இல்லை அதை பயன்படுத்தி இந்திய நாட்டு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்னென்ன எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த திருப்பதி திருமலை தேவஸ்தானது அந்த ஆயிரம் கால் மண்டபத்தை கட்டி கொடுக்க வேண்டும் எப்போ வேலையை ஆரம்பிக்கிறீங்க என்ன செய்றீங்கிறதுக்கு எங்களுக்கு இன்டிமேஷன் வரணும் இதை மீறினால் இந்திய அரசை அவமதித்ததாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ரூல் போட்டார் இப்ப தட்டா அப்படின்னு வேலை செஞ்சு இப்போ இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை இடித்த உடனே எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா அதை இடிப்பதற்கு காரணமாக இருந்தவர் ரொம்ப பெரிய ஆளு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அதை கட்ட வைக்கவும் நம்மளால முடியாது பெருமாளுக்கே இஷ்டம் இல்லை போல் இருக்குன்னு நினைச்சிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார் பெருமாள் மேலே பாரத்தை போட்டு இந்த காரியத்தை சாதிக்கணும் இல்லை சாபணும் அப்படின்ட்டு பெருமாள்ட்டையே வந்து சவால் விட்டுட்டு போனார் காரியத்தை சாதிச்சிட்டார் நம்ம யாராலையும் சாதிக்க முடியாது ஒரு காரியத்தை ஒரு கோபனாண்டி சாதிச்சுட்டார் இது எதை காட்டுதுன்னா போதிய பிடிவாதமும் பக்தியும் இருந்தால் நடவாதனமும் நடக்கும் அதான் சொல்றோம் ஆசங்கிய ஆலோகிதை சவித்து அகனுதே ஸ்தாத் பிரபாத பிரபாவக பிரபாத அப்படின்னா காலை மார்னிங் சொல்றோம்ல அதுக்கு முன்னால சூ போட்டிங்கன்னா சுபிரபாத் சுப்பிரபாதம் திருப்பதியில பெருமாளுக்கு பாடுறாங்க இல்லையா கௌசல்யா சுப்ரஜா ராம அப்படின்ற அதுல சுப்பிரபாதம்னா குட் மார்னிங்னு அர்த்தம் அதாவது இப்போ நம்மலாம் இங்கிலீஷில் ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லிக்கிறோம் அல்லது தமிழில் சொல்லிக்கிறீங்க தமிழில் யார் சொல்கிறா தமிழ்நாட்டில் பிறந்தமேலாம் இங்கிலீஷில் தானே பேசுகிறான் அப்போது குட் மார்னிங் தான் சொல்கிறாங்க ஆனால் தேவர்களுக்கு தெய்வத்துக்கு பகவானுக்கு பக்தர்கள் சம்ஸ்கிருதத்தில் சொன்னார்கள் சுப்பிரபாதம் அப்படின்னா குட் மார்னிங்னு அர்த்தம் காலையில சுப்போ கடவுளுக்கு அப்போ இவர் பிரபாத பிரபா அதிகாலையினுடைய ஒளியானது காலை ஒளியானது வகை உங்களுக்கு என்ன தரட்டும் அப்படின்னா அந்த காலை சூரிய ஒளியானது உங்கள் பாவங்களை சுற்றெறிக்கட்டும் ஏனென்றால் உங்கள் உடம்பிலே ஏற்கனவே ஆதவனுடைய ஆற்றல் ஒளிந்திருக்கிறது அந்தர்யாமி நாராயணன் அங்கே இருக்கிறான் அங்கிருந்து இது நார்த் போல் சவுத் மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் மாதிரி அவன் மனசை வச்சிட்டான்னா இந்த அந்தரியாமைக்கும் அந்த அந்தரியாமிக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைச்சிட்டா உங்கள் கர்மாக்கள் தொலைந்ததுன்னு திபெத்தில் ஒரு சர்வ கலாசாலை இருக்கு லாசா சர்வகலாசாலையின்னு அங்கே மாணவர்களுக்கு யோகா சொல்லி தருவாங்க அந்த யோகா சொல்லி தரும்போது என்ன சொல்லி தர்றாங்கன்னா ஹீட் யோகான்னு ஒன்று சொல்லி கீர்த்தோகா அப்படின்னா என்னன்னா குளிர்காலத்தில் இமயமலையில பனி அப்படியே உறைஞ்சிருக்கிற போது சட்டை இல்லாமல் இருக்கிறது எப்படி சமணம் போட்டு தவம் பண்ணுறது எப்படி அப்படின்னு அது எப்படிங்க முடியும் நாங்களாம் சொட்டு மேலே சொற்று போட்டு மங்கி கேப் போட்டு அது ஏன் மங்கி கேப்னு பேர் வச்சான்னு தெரியல நம்ம தாத்தா பேர் இருக்கட்டும்னு சொல்லி வச்சானு தெரியல மனுஷனுக்கு மாட்டுறதுக்கு மங்கி கேப்னு பேர் வைக்கிறான் ஏன்னா மங்கி கேப் போட்டு சால்வைகள் போர்த்தி கையுறைகள் போட்டு அப்புறமும் பத்தலேன்னு சொல்லி ஹீட்டர் உள்ள ஒரு ரூம்ல இருக்கிறோம் அது எப்படி சட்டை இல்லாமல் இருக்க முடியும் அதுக்கு அவங்க சொன்னாங்க பதஞ்சலி சொல்லி இருக்கிறார் நமக்குள்ளே கதிர்கள் ஒளிந்திருக்கின்றன அதை நாம தட்டி எழுப்பினா அந்த உஷ்ணமானது உடம்புக்கு வரும் அதுக்கு பேர் ஹீட் யோகா சொல்றது என்று சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தி காட்டினார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோஷ்டிலிருந்து ஒருத்தர் ஹரிவோம்ஜின்னு ஒருத்தர் போயிட்டு வந்தார் இமயமலைக்கு அவரு அந்த ஹீட் யோகாவை கத்துக்கிட்டு வந்து இமயமலையிலதுல வெறும் ஜட்டியோட வெறும் வெளியே குளிர்ந்து போற போது உள்ள இருக்கிற உஷ்ணத்தை கிளப்புறது அந்த காலத்துல முனிவர்கள் எப்படித்தான் தவம் செய்தார்கள் எப்படி இமயமலையில தவம் செய்தார்கள் இப்ப இமயமலையில முனிவர்கள் இருக்கிறதாக சொல்றாங்களே இமயமலைக்கு போறவங்க எப்படி போறான் ஏகப்பட்ட கவசங்களோட போறான் என்ன இவங்க இருக்கிற கவசத்தையும் கழட்டி போட்டுட்டு திகம்பர சாமியார்களா உட்கார்ந்துருக்கிறாங்களே என்ன உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதவனந்த சூரிய நாராயண பெருமானுடைய உஷ்ணத்தை வெளிக்கொண்டிருக்கிறார்கள் அது இன்னைக்கும் இன்னைக்கு அகில உலகத்திலையும் பல நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் அந்த காட்சியை கண்டு மூக்கிலே விரல் வைத்து விட்டார்கள் இது என்னையா அற்புதமான சயின்ஸா இருக்கு லெபார்டரி இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லை ஹீட் உருவாகுது எங்க ஜீரோ டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல உஷ்ணம் உருவாக்கி காட்டுறான் அது ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் இல்ல நாள் கணக்கு ஒளியை நீங்கள் வெறும் வெயிலாக நினைக்கிறீர்கள் ஆனா அந்த வெயிலுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் அற்புதம் மகிமை உங்களுக்கு தெரியுமா நாராயணனுடைய அருள் மகிமை அதிலே புதைந்து கிடக்கிறது அவன் மனது வைத்தால் உங்கள் கர்மாவை தொலைத்து விடுவான் உங்கள் காலத்தை நல்லதாக்குவான் மோட்சமும் கொடுப்பான் உங்கள் உடலுக்குள்ளும் இருக்கிறான் வானத்திலும் இருக்கிறான் ஒரு தொடர்புதான் உங்களுக்கு தேவை அதான் சொல்ற பிரபாத்த பிரபா அதிகாலை ஒளியான அந்த சூரியன் வக உங்களுக்கு வழங்கட்டும் எதை வழங்கட்டும் அகனுதே பாவங்களை ஒழிப்பதிலே முயற்சி செய்து அருள் உங்களுக்கு வழங்கட்டும் என்று உங்கள் பாவங்கள் தொலைந்தன அப்படின்னு வாழ்த்து சொல்ற இன்னொரு முறை படிச்சுறேன் सुमेरोहो अरुणिता आयाती किंसरोता पद्म आहोस्वित स्वयजन विरचिता वैजयतीीरत मांजिष्टिपृष्ठवाली विदुतरशाली लोक आशंक्यालोक सवितुरघनुस्ता प्रभात प्रभा वहा இது சகல பாவங்களையும் போக்குன்னு சொல்லியிருக்குதுங்க நான் ஓவராக தெரியாதனமாக பாவம் பண்ணிட்டேன் போன ஜென்மத்தில் நினைக்கிறவங்கலாம் இதை சொல்லிக்கோங்க உங்கள் பாவங்கள் தொலைந்தன மயூரகவி மேலே நம்பிக்கை வைங்க சூரிய பகவான் மேலே நம்பிக்கை வைங்க அதை வெறும் கிரகமாக நினைக்காதீங்க நாராயணனே உங்களுக்கு அருள் செய்கிறான் என்று கூறி இன்றைய உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி கே லட்சுமிபாய் அமையார் அவர்களுக்கும் திருமதி அலமே புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஒரு சின்ன திருத்தம் நேற்று ஸ்பெஷல் ஆபிசர்கிட்ட நான் பேசின போது வெள்ளிக்கிழமையிலிருந்து செட்டி கோயில் வச்சுக்கலாம்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஊஞ்சல் உச்சம இருக்கு சனிக்கிழமை தான் உங்களுக்கு சாத்தியப்படும் பற்ற சொன்னதாக சொல்றார் அதனால வர்ற சனிக்கிழமையிலிருந்து தான் நம்ம செட்டு கோயிலில் வச்சுக்கிறோம் அது வரைக்கும் நாளைக்கும் நாலு கழிச்சும் தான் நடக்குது நாளைக்கு சுந்தரகானம் நாலு கழிச்சு ராமாயண உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் அனைத்து சொற்பொழி முறைப்படி நடைபெறும் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்